அல்லாஹின் தூதர் அலிஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஜுமா நாளில் குளிப்பது பருவமடைந்த ஒவ்வொருவர் மீதும் கடமையாகும் இதை அபு சாயில் அலி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள்